வணக்கம் நெட்டினியின் ஆயிரத்தி இருநூற்றி செய்தி சேவை செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி ஆவணி மாதம் இருபத்தி நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருபத்தி ஆண்டுகளாக சிறையில் உள்ள ஏழு பேரையும் விடுதலை செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என அமைச்சர் சி சண்முகம் தெரிவித்துள்ளார் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயரை சூட்ட மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இதேபோல முன்னாள் முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என தமிழக அமைச்சரவை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது காங்கிரஸ் கட்சி விடுத்துள்ள அகில இந்திய கடையடைப்பு போராட்டத்தில் ஒரு தமிழகத்தில் ஆட்டோக்கள் இன்று இயக்கப்படாது எனவும் பள்ளி ஆட்டோக்கள் உட்பட அனைத்து ஆட்டோக்களும் இயங்காது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் மருந்து வணிகத்தினை முற்றிலுமாக தடை செய்யக் கோரி வரும் இருபத்தி எட்டாம் தேதி கரூரில் கடையடைப்பு நடைபெற இருப்பதாக கரூர் மாவட்ட மருந்து வணிகர்கள் நலச்சங்க பொதுக்கூட்டத்தில் மாநில செயலாளர் கே கே செல்வன் பேட்டியளித்துள்ளார் டீசல் விலையை உடனே குறைக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனை சேர்ந்த மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை நூற்றி ஐந்து விசைப்படகுகளைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றனர் இந்தியாவிலேயே தமிழகம் கேரளா புதுச்சேரியில்தான் அதிக தற்கொலை சம்பவங்கள் நடைபெறுகின்றன எனவும் இதில் இளைஞர்களே அதிகம் ஈடுபடுகின்றனர் எனவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி உலகிலேயே உயரமான வல்லபாய் பட்டேலின் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் திறந்து வைக்க உள்ளார் தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஹரியானாவிலும் நேற்று மாலை லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி இன்று முழு அழைப்பு விடுத்துள்ளது இதற்கு தமிழகத்தில் திமுக மற்றும் மதிமுக கட்சிகள் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளன ரஃபேல் ஒப்பந்தத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்க விமானப்படை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக சமூக ஆர்வலரும் மூத்த வழக்கறிஞருமான பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார் ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி வழக்கம் போல பெங்களூருவிலேயே நடைபெறும் எனவும் வேறு இடம் மாற்றப்படாது எனவும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது நான்காயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் ஹரியானாவில் வாழ்ந்த மனிதர் ஒருவரின் உடலில் இருந்து டிஎன்ஏ எடுக்கப்பட்டுள்ளது இந்த டிஎன்ஏ முழுக்க தென்னிந்திய மக்களுக்கு நெருக்கமானதாக உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவின் தினசரி பொது போக்குவரத்து பிரச்சனையை தீர்க்க முப்பது லட்சம் பேருந்துகள் தேவைப்படுவதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள தகவல் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத் நகரில் 10 முகங்கள் கொண்ட 57 அடி உயர விநாயகர் சிலை வைக்கப்பட உள்ளது செய்திகள் உலகின் பல்வேறு பகுதிகளில் சமீப காலங்களில் அதிக அளவில் நிலநடுக்கங்களும் சூறாவளி கனமழை என தாக்கிய வண்ணம் உள்ளன அந்த வகையில் தென்கிழக்கு அமெரிக்காவை இன்று ஒரு சக்தி புயல் தாக்க உள்ளதாக அமெரிக்க புயல் ஆராய்ச்சி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆப்கானிஸ்தான் நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஹெராத் மாகாணத்தில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய கொடூர தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒன்பது வீரர்கள் கொல்லப்பட்டனர் இந்தியாவில் நடக்கும் பிம்ஸ்டெக் நாடுகளின் கூட்டு போர் பயிற்சியை நேபாளம் புறக்கணித்துள்ளது நேபாளத்தில் ஹெலிகாப்டர் ஒன்று வனப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஜப்பானை சேர்ந்த ஒருவர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் உலக சுகாதார நிறுவனம் நடத்தியுள்ள ஆய்வில் உகாண்டா மக்கள்தான் உலகிலேயே மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் என தெரிய வந்துள்ளது ஈராக் நாட்டின் பஸ்ரா நகரில் அடிப்படை வசதிகள் கோரி அரசுக்கு எதிராக நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த நகரில் உள்ள ஈரான் தூதரகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது தீபாவளி பண்டிகைக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அடுத்த மாதம் சிறப்பு தபால்தலை வெளியிடப்படும் என ஐநா சபை அறிவித்துள்ளது இலங்கை அதிபர் பதவிக்கு முன்கூட்டியே தேர்தல் நடத்தும் திட்டமில்லை என அதிபர் மைத்ரபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தமிழ் கடினமான மொழிதான் ஆனால் மிகவும் அழகான மொழி என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவின் முன்னிலையில் செக் குடியரசு மாணவி ஒருவர் தமிழில் பேசி அசத்தியுள்ளார் வணிக செய்திகள் மின்னணு வாகன தொழில்நுட்பங்களை ஊக்கப்படுத்தினால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் இறக்குமதியை படிப்படியாக குறைக்கலாம் என நிதி ஆயோக் கூறியுள்ளது பிளிப்கார்ட் நிறுவனத்தின் 77 ஏழு சதவீத பங்குகளை அமெரிக்காவின் வால்மார்ட் நிறுவனம் வாங்கியுள்ளதன் மூலம் இந்திய அரசுக்கு வருமான வரியாக பத்தாயிரம் கோடி ரூபாய் விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள்கட்டமைப்பு துறைகளுக்கு கடனுதவி வழங்கி வரும் மத்திய அரசுக்கு சொந்தமான ஐஎஃப்சிஐ மேம்பாட்டு வங்கி முதல் காலாண்டில் முன்னூற்றி கோடி ரூபாய் நிகர இழப்பை சந்தித்துள்ளது ஆடை உற்பத்தி துறைக்கான சலுகை வரும் முப்பதாம் தேதியுடன் முடிவதால் இறக்குமதி இயந்திரங்களுக்கு ஜிஎஸ்டி வரி செலுத்தும் உருவாகியுள்ளது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு சென்ற ஆகஸ்ட் முப்பத்தி தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் நூற்றி கோடி டாலர் சரிவை கண்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் லண்டன் ஓவலில் நடைபெற்று இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூற்றி ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இது இங்கிலாந்தை விட நாற்பது ரன்கள் குறைவாகும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஜப்பான் வீராங்கனை நவுமி ஆறு நான்கு என்ற நேர் செட்களில் செரீனா வில்லியம்ஸை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் வென்றார் தக்ஷின் டேர் எனப்படும் மாருதி சுசுக்கி தேசிய கார் பந்தயத்தில் நடப்பு சாம்பியன் கௌரவ் கில் மீண்டும் முதலிடம் பெற்றுள்ளார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி போட்டியில் ஜோகோவிச் மற்றும் டெல் பொட்ரோ ஆகியோர் மோதுகின்றனர் உலகின் முதல் நிலை வீரர் ரஃபேல் நாடல் காயம் காரணமாக இப்போட்டிகளில் இருந்து விலகியுள்ளார் ஹைதராபாத் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இறுதி சுற்றுக்கு இந்திய வீரர் சமீர் வர்மா தகுதி பெற்றுள்ளார் திரைச் செய்திகள் என்கிற காத்து படத்தை தற்போது இயக்கி வரும் கலிங்கா படத்தை தயாரித்த வர்ணாலய சினி கிரியேசன் இப்படத்தை தயாரிக்கிறது இப்படத்தில் சமுத்திரகனி சாந்தினி முனிஷ்காந்த் நிதிஷ் வீரா முத்துராமன் சாஜிமோன் வெண்பா உட்பட பலர் நடிக்கிறார்கள் இந்தியன் படத்தில் சிபிஐ அதிகாரியாக நடித்திருந்த நெடுமுடி வேணு இந்தியன் டூ படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் இராணுவ வீரர்கள் விவசாயிகள் குடும்பத்திற்கு நடிகர் அமிதாப் பச்சன் தனது அறக்கட்டளை மூலமாக நான்கு புள்ளி இரண்டு மூன்று கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு குவியல் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நட்டினி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்